வணக்கம் நண்பர்களே நற்றினாட்டர் நீதி அரவிந்த் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் முதல் உங்களுக்கு அனைத்து நாள்களும் அமைய எங்களின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம யாருக்குட்டி ஏதோ சிறப்பு விருந்தினர்கள் மூணு பேர் அனுப்புறேன்னு சொல்லிச்சு பயங்கரமா ஏற்பாடு பண்றேன்னு பில்டப் எங்க அவங்க எங்க அவங்க வராங்க வராங்க வராங்க யாரையும் அருவாள் தூக்கிட்டு வராங்க பாகனை பார்த்தா எரும மாடு மாதிரி ஐயோ குடல் புடுங்க கோவிந்த நான் பேர கேக்க பயமா இருக்கேன் ஐயோ வயிற்றுக்கு நிறைய அருவாலை வைக்கிறீங்க நான் தான் காலவெட்டி கருப்பையா ஐயா ஐயோ எனக்கு கந்துருவக்கோட்டை கருப்பதை கருப்பையாதோ இவரு யாரு கால வெட்டி கருப்பையா இவ்வளவு கத்திய கொண்டதுக்காரு நான் தான் தலைவட்டி தங்கராசு ஐயா பேரெல்லாம் பயங்கரமா இருக்கு ஆனா குரல் மட்டும் என்ன அப்படி மொக்கையா இருக்கு எடுத்து குரலை ஊறி விடுவேன் என்னயா அதுல உருவி வேண்டதா பேசுறீங்க அந்த சாபத்தால் அவனே தாக்கப்பட்டான் அந்த சொந்த சாபத்தால தாக்கப்பட்ட வாழ்ட மாட்டையும் அது கொழுங்க பதில் சொல்லு அதுக்கு மேலா இல்ல சொல்ல ஒழுங்க சொல்ல முடியாதியா சொல்ல முடியாது உயிரே போனாலும் அந்த வராதியா ரகசியங்கள்ல வெளியே வராதியாது சொல்ல முடியாதியா விடு விடு என்ன விடுமுடிய விடு டாய் கசாப்பு கடை கருப்பையா என்ன சொல்ற அந்த வடிவேல சுந்தர்சி ஜோக்ல மூணு பேர் நடிச்சிங்க அப்புறம் எடுத்து விளாசினேன் சொல்லிட்டு கசாப்பு கடை ஆரம்பிச்சுட்டு அவருல கழுவ வேலையை செய்டல் புடிங்க கோவிந்தனா அவரு கை காலை வெட்டி துண்டு துண்டா கறிய விற்கிறவரு கசாப்பு கடை கருப்பையா நீ கால வெட்டி கருப்பையா தம்பா சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு வர சொன்னா காமெடி பீசுகளை கூப்பிட்டு வராங்க யாருக்குட்டி ஒன்னு இன்னைக்கு வா பார்த்துக்கறேன் வா தீபாவளிக்கு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு வர சரி நம்ம அடுத்த கதைக்கு போவோம் ஸோ கிறிஸ்துமஸ் விழா நம்ம ஒரு பங்கன் அன்னைக்கு கிஃப்ட் கிடைச்சது ஹாரி பாட்டருக்கு வந்து ஒரு ஃபயர் போல்ட் கொடுத்துருந்தாங்க குட்டேஷ் அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியல அதை ஹர்மியானி வந்து டெஸ்ட் பண்ணும் இதை வந்து கொடுத்துட்டு கொடுத்து கேட்டா ஹாரி வந்து கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னா சரி ஹாரி ஹர்மியானியும் போயிட்டா அப்புறம் ஹாரி ஐய் ராணு வாடா நம்ம இந்த ஃபயர் போல்ட்ல விளையாடலாம் பறந்து பாக்கலாம்னு கூப்பிடுறான் அங்க பாத்த ஒரே கூட்டம் சுத்தி எல்லாரும் அவங்க கிஃப்ட பாத்து இவங்க பக்கம் எட்டி பாக்கற மாதிரி ஹர்மியானி என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்றான் அப்புறம் போறாங்க எல்லாரோட கிளாஸும் வருது ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் மினர்வா கிளாஸுக்கு வந்தானே ஹர்மியானி போய் ஏதோ சொல்ற கிளாஸ் முடிஞ்சானே ஹரி என் கூட வா அப்படின்னு ப்ரொஃபஸர் மினர்வா கூப்பிட்றாங்க என்ன ப்ரொஃபஸர் உனக்கு கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன கிஃப்ட் கிடைச்சது உன்னே ஆரி அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் அந்த ராணம்மா கொடுத்த ஸ்வெட்டர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த ஃபயர் போல்ட்டை மட்டும் சொல்லவே இல்லை அவ்வளோதானே கிஃப்ட்டு வேற என்ன கிஃப்ட் வரலையே ஆமாம் ப்ரொஃபஸர் சரி வா செக் பண்ணலாம் அப்படின்னு வா உன் ரூம்க்கு வா அப்படின்னு ரூம்க்கு எழுதிட்டு போகிறாங்க என்ன என்ன ப்ரொஃபஸர்னு புரியலை ஈவா அந்த இது வந்துச்சுட்டு சொல்ல மறந்துட்டேன் யாரு தெரியலே ப்ரொபெசர் அப்ப அருமையான சந்தேகப்பட்ட சந்தேகம் தான் கரெக்ட் தான் இதை விட கூடாது என்ன ப்ரொஃபஸர் சொல்ல வரீங்க இதுல என்ன ஒண்ண சொல்ல பொறுமையா இருக்கணும் சரியா தயவு செய்து கொடுத்துருக்கோம் தூக்கிட்டு போயிட்டாங்களே இந்த ஹர்மியோனியும் போயிச்சேடி நன்மைக்குதான் ஹாரி எனக்கு உயிர் தான் முக்கியம் நீ இந்த குட்டிச்சில ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியம் கிடையாது நீ நாட்டுக்காக உயிர் வாழணும் இந்த உலகத்துக்காக உயிர் வாழணும் அது நல்லதே இல்லையா செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு ஹாரி ஐயோ கேம் தோத்துட்டு என்ன வருது ஏமா விடுத்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்ற இதை பண்ணாம விட்டுட்டாங்களே நம்மளால போக முடிய மாட்டேங்குது கிளம்பி போயிட்டு இருக்காங்க என்னடா கையில தான் பேப்பர் வச்சிருக்கீங்க வாங்கி பாக்குறான் ஒரு நாலு வாசகங்கள் எழுதியிருக்கு உங்கள் கையில் உள்ள மந்திரக்குள் வைத்து ஒரு தட்டு தட்டினால் இதில் யார் எங்கிருக்கிறார்கள் எந்த அறையில் இருக்கிறார்கள் என்ற முழு விவரமும் உங்கள் கண் முன்னே விரியும் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தியா இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு அந்த மந்திரம் யாருக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மந்திரம் சொல்லி அந்த மந்திரக்கோள் எடுத்து ஒரு தட்டு தட்டின இந்த ஸ்கூல்ல யார் யார் எங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அத வச்சுதான் நாங்க பல திருட்டு வேலைகள்ல செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சார்ஜும் சந்தோஷமா சொல்றாங்க இந்த ஃபயர் போல்ட்னால ஏற்கனவே யாரும் குழப்பத்துல இருக்க வரைபடம் வரைக்கும் எதையா கொண்டு வராங்க இது வரை இப்ப கொடுக்க கொண்டு வரீங்கன்னு கேக்குறான் கூட்ட போறாங்க இந்த ஆகவேர்ட் என்ன இதனால என்னென்ன தீவைகளோ விளையுது அந்த பயர்போல்ட் அரைக்கு திரும்ப கிடைக்குதா இல்லையா அந்த சீரியஸ் யாரு ஏன் கொல்ல வரான் அவன் அடுத்து அவன் அடுத்து என்ன முயற்சியில் இறங்குறான் அதெல்லாம் வரும் படங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்